ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்த தர்மங்களை பார்த்துன்னு வரும் அதில் எந்தெந்த பித்திருக்களுக்கு எங்கெங்கே நாம் பாகம் கொடுக்குறோம் ஸ்ராத்தத்தில் அப்படிங்கிறத விரிவாக பார்த்துன்னு வரும் இப்படி பிராமணர்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு மிச்சமிருக்கணும் இலையில் தினப்படி சாப்படற பொழுது எரியாமல் சாப்பிடணும்னு சாஸ்திரம் பண்ண வஸ்துக்களில் எரியப்படாது வேஸ்ட் பண்ணக்கூடாது சுத்தமாக சாப்பிடணும் அன்னம் மாத்திரம் கொஞ்சோண்டு பாக்கி இருக்கணும் இலையில் சுத்தமாக இருக்கக்கூடாது இலை அன்னம் மாத்திரம் பாக்கி இருக்கணும் பாக்கி எதையும் எரியப்படாது அப்படி அதில் ஏதாவது அசுத்தமான பொருள்கள் விழுந்துடுத்து சாப்பிடக்கூடிய வஸ்துக்களாக இல்லை அப்படின்னா அப்படி அப்படியே வச்சுடணும் அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒதுக்கப்படாது பல ருச்சிகள் ஒன்றா சேரப்படாதுன்னு சாஸ்திரம் திதிப்பு காரம் பொழிப்பு பல வஸ்துக்கள்லேயே இருக்குது நாம் சாப்பிடக்கூடிய பொருள்கள் அதெல்லாம் ஒன்றா சேரப்படாது அப்படியே வச்சுட்டு எழுந்து ஆனால் ஸ்ராத்தத்தில் எப்படின்னா சாப்பிட்டு முடித்த பிறகு நிறையா பாக்கி இருக்கணும் இலையில் அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கீழே தள்ளுறது இலைக்கு கீழே தள்ளணும் சில ஸ்ராத்த சம்பிரதாயங்களில் அந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் கூட சொல்கிறதுண்டு யஜமான குலேஜாத்தாசா தாசியா அன்னகாங்க தேசர்வே திருப்தி மாயா தூ மயா தத்தேன பூதலே அப்படின்னு சொல்லி கீழே தள்ளுறது அந்த அன்னத்தை சில சிராதங்களில் இந்த மந்திரம் இல்லாட்டை போனாலும் அந்த காரியமானது உண்டு அப்படி சொல்லி கீழே தள்ளணும் இதனால் யாருக்கு திருப்தி ஏற்படுறது அப்படின்னா உத்திருத்தேஷு அன்னபிண்டேஷு புவியேச்ச அன்னகாங்க தைரேவாப்பியாயனம் தேஷாம் ஏ மனுஷத்துவம் ஆகத்தா நம்முடைய பித்திருக்கள் யாரெல்லாம் திரும்பவும் மனுஷனாக இந்த லோக்கத்தில் பறந்திருக்காளோ அந்த பிதற்களுக்கு இந்த பாகமானது போய்சேர்றது ஏவம் வை கிரியமானாம் தேசாஞ்சைவ த்விஜன்மாம் கஷ்டிஜலான விட்சேபா சுச்சிருட்சிஷ்ட ஏவவா தேனேன குலேதேஷாம் ஏவை ஜாத்தியந்தரம் கதாஹா அப்படி இவைகள்லாம் மனசில் வச்சிருந்து இந்த ஸ்ராத்தத்தை சரியான முறையில் செய்யணும் எந்த ஒரு அங்கமும் விட்டு போகாமல் செய்யணும் அந்த பிராமணர்கள் சாப்பிட்ட பிறகு ஆபோஷணம்னு முதல்ல தீர்த்தம் உத்தரா போஷனம்னு தீர்த்தம் விட்டு அந்த தீர்த்தத்தை கீழே விட்டு கையை வைக்கிறது இதை தினப்படி நாம் சாப்பிட்ற பொழுதே உண்டு உண்டுன்னு சொன்னாலும் ஸ்ராத்த தினத்தில் பிராமணர்கள் பண்ணும் பொழுது அந்த செய்யக்கூடிய கர்த்தாவும் அந்த மந்திரத்தை சொல்கிறத நாம் பார்க்கலாம் அமிர்தாபிதா நமசின்னு சொல்லுவார் முதல்ல அமிர்தோபஸ்தரணமசின்னு சொல்லுவார் ரவுரவே அபுண்ணிய நிலையே பத்மார்புதிவாசினாம் அர்ச்சினாமுதகம் தத்தம் அக்ஷயமுபதி அப்படின்னு ஸ்ராத்தம் பண்றவரும் சொல்லுவார் ஏன்னா அதனால இவருடைய பிதற்கள் பல பேருக்கு பாகம் போய் சேர்றது அப்படிங்கிறதுனால அவரும் சொல்றார் அது அது எந்த மாதிரி பிதர்களுக்கு அந்த பாகம் போய் சேர்றது அப்படின்னா நம்முடைய குலத்திலேயே வேறு ஜாதிக்கு போய் போன பிதற்கள் ஏதோ கர்ம வசாத்து பாப்பத்தினால வேறு கல்யாணம் பண்ணிக்கிறது அல்லது வேறு ஜாதிக்கார நிர்பந்தமாக அழைச்சின்னு போகிறது அல்லது தெரியாமல் வேறு ஜாத்தியில் போய் சேர்றது இது மாதிரி ஜாதி மாறி போன நம்முடைய குலத்தில் பிறந்த பித்திருக்களுக்கு அந்த பாகமானது போய் சேர்றது பவத்தியாயம் சமயே கிரு சதி அவர்களுக்கு இந்த பாகமானது பூர்ணமாக போய் சேர்றது சரியான முறையில் செய்தால் அன்யோபாரை திரியை யாத்தம் கிரிதே நரே திருப்பியாக புக்கசாத்தியுபிஷு அல்லது தவறான முறையில் பணம் சம்பாதிச்ச நம்முடைய குலங்களில் பிறந்த பித்திருக்கள் முன்னாடி சரியான முறை இல்லாமல் தப்பு பொய் சாட்சி சொல்லி சம்பாதிக்கிறது இப்படி தர்மத்துக்கு விரோதமாக பணம் சம்பாதித்தவர் பித்தக்கள் அவர்கள் நாம் பிராமணர்களுக்கு கொடுக்குற தட்சிணினால் அவர்களுக்கு திருப்தி ஏற்படுறது அவர்களுக்கு பாகம் அதுதான் அதேபோல் நாம் செய்யக்கூடிய ஸ்ராத்தமும் தப்பான முறையில் சம்பாதித்த பணத்தை வச்சுண்டு தர்மத்தை பண்ணப்படாது அப்படி குறுக்கு வழியில் சம்பாதித்த பணத்தை வச்சு யார் ஸ்ராத்தம் பண்ணுறானோ சண்டாலாக அவன் சண்டாலமாக போய்ட்றான் சண்டாலன்னா எந்த ஒரு கர்மாவுக்கும் அதிகாரம் இல்லாமல் போயிடுறான் ஆகையினாலே சரியான முறையில் சம்பாதித்த பணத்தை வச்சு ஸ்ராத்தம் பண்ணணும் இத்தனை பிதற்களுக்கு நாம் பாகம் கொடுக்குறோம் இந்த ஸ்ராத்தத்தினால் ஏவம் சம்பிராபியே பக்ஷின்னு எத்தமிஹ பாந்தவீ ஸ்ராதம் குவத்பிஹி அண்ணாம்பு சாக்கீஸ்திருப்தி ஜாயத்தை மேலும் நம் கோத்திரத்தில் இல்லாமல் வேற கோத்திரங்கள்லே பிறந்த பந்துக்கள் அத்த என்ன வேற கோத்திரத்துக்கு போயிடுறா இன்னும் நாம் கோத்திரத்தில் இல்லாமல் உள்ள பந்துக்கள்னு எத்தனை பேர் நம் வம்சத்திலே அவர்களுக்கு நாம் காய்கறிகள் நிறைய சமைத்து அதை அதையும் சேர்த்து தத்தம் பண்ணுறதுனால அவர்களுக்கு அது போய் சேர்றது ஆகியனால தான் ஸ்ராத்த காய்கறிகள்னு கட்டாயம் சில காய்கறிகள் ஸ்ராத்தத்தில் சேரணும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அதனால சில பித்தர்களுக்கு திருப்தி ஏற்படுறது ஆகியனால்த காய்கறிகள்னால் வாழைக்காய் சேப்பங்கிழங்கு கொத்தவரங்காய் அவரைக்காய் பாகற்கா அகத்திக்கீரை கருவேப்பிலை இவைகள்லாம் ஸ்ராத்த காய்கறிகள்னு பேர் இவைகள்லாம் இல்லாமல் ஸ்ராத்தம் பண்ணப்படாதுன்னு சாஸ்திரம் இந்த நாளில் இந்த காஷி யாத்திரை போகிற பொழுது இந்த காய்கறிகளை விடுறது அப்படின்னு ஒன்று உண்டு கயில அப்படி காய்கறிகளை விடுற பொழுது இந்த மாதிரி காய்கறிகளெல்லாம் விடப்படாது ஏன்னா இவைகள்லாம் பித்தர்க்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கக்கூடிய காய்கறிகள் இவைகளெல்லாம் விடப்படாது பாக்கி இங்கிலீஷ் காய்கறிகள் நிறைய இருக்குது அவைகளெல்லாம் விடணும் இந்த காய்கறிகள் இல்லாமல் ஸ்ராத்தம் அனுப்பிடாது நாட்டு காய்கறிகள்னு பேர் இவைகள்லாம் கட்டாயம் ஸ்ராத்தத்தில் சேரணும் அப்படி இந்த இந்த காய்கறிகள்லாம் நாம் சமைச்சு நல்லா ருச்சியாக அதையும் சேர்த்து பிதற்களை உத்தேசித்து தத்தம் பண்ணுறார் அந்த சிராதம் பண்ணுறவர் அப்படி சவ்யஞ்சனம்னு சொல்லி தத்தம் பண்ணுவார் இதம் அன்னம் சவ்யஞ்சனம் சவ்யஞ்சனம்னா காய்கறிகளோடு சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம் அப்படி காய்கறிகளோடு சேர்ந்து அந்த அன்னத்தை தத்தம் பண்ணுறதுனாலே ந நம்முடைய நம் கோத்திரம் இல்லாமல் ஒன்று விட்ட சொந்தங்கள் மச்சினருடைய தாயார் தகப்பனார் மச்சினருடைய மாமனார் மாமியார் அதுபோல் பந்துக்களுக்கு அந்த பாகங்கள் போய் சேர்றது அப்படின்னு பகவான் சொல்லிவிட்டு ஏதத்தே சர்வம் ஆக்கியாத்தம் என்மாம் தொம் பரிபுட்சசி சத்யோ தேகாந்தர பிராப்தி விளம்பேன அவனீத்தலே அப்படி நாம் இத்தனை பேரையும் நினைச்சிண்டு அந்த பாகத்தை நாம் அந்த பித்திருக்களை உத்தேசித்து கொடுத்துட்டால் உடனே அவர்களுக்கு திருப்தி ஏற்படுறது உடனே அவர்களுடைய லோகத்துக்கு அவர்கள் போய் சேர்ந்துடுறா அப்படி செய்யலைன்னா இத்தனை பேருடைய சாபம் நமக்கு கிடைக்கிறது அத்தனை பாபங்களுமாக சேர்ந்து நமக்கு வியாதியாக வருது ஏன்னா இந்த பித்தர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் எதுன்னா தேகம்தான் இந்த சரீரம்தான் சம்பந்தம் ஆகியனாலே சரீரத்தை வச்சுன்னு தான் இங்கே வரா இந்த சரீரத்துக்கு சிரமங்களை கொடுத்துடுவா பித்திருக்கள் ஆகையினாலே நாம் பித்தக்களுக்கு செய்ய வேண்டியதான ஸ்ராத்தத்தை சரியான முறையில் செய்கிறதுனால இத்தனை பேர்களுக்கு திருப்தி ஏற்படுறது அப்படின்னு கருட புராணம் விரிவாக நமக்கு காண்பிக்கிறது மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்த உபன்யாசத்தில்